அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளியிலேருந்தேசியமானவேல் இதனால் சிந்தனையின் தலைப்பு உடல் உறுதி மன்னராட்சி நடந்த காலத்தில் உடல் உறுதியாக இருப்பது அவசியம் போர்க்களங்களில் மன்னனை முன்னிருந்து வழிநிறுத்தி செல்ல வேண்டிய அவசியம் உண்டு எனவே மன்னன் திடமானவனாகவும் பலசாலியாகவும் துணிச்சல் மிக்கவனாகவும் இருந்துதான் தீர வேண்டும் மன்னன் மற்றவர்களை காட்டிலும் கம்பீரமாக இருப்பதற்காக யானை மீது அமர்ந்து செல்வது கட்டாயமாக்கப்பட்டது ஜனநாயக மரபில் போர் என்பது இராணுவத்தின் கடமை என்று ஆன பிறகு உடலை பற்றிய விழிப்புணர்வு இன்று பெரிதாய் காணப்படுகிறது உடலை நாம் பேண வேண்டும் திருமூலர் என்கிற மனிதர் உடம்பு இழுக்கல்ல என்பதை நம்மிடம் கூறி நமக்கு நினைப்பூட்டுகிறார் உடலை நேசிக்க வேண்டும் அதை செழுமையாக வைத்திருந்தால்தான் சிந்தனை செம்மையாக இருக்கும் என்கிற பழமொழி கிரேக்கத்தில் உண்டு உடலும் மனமும் நுண்ணிய இலைகளால் பின்னப்பட்டவை ஒன்று தளர்ந்தால் அடுத்ததும் தளரும் ஆகவே நம்முடைய உடல் வலிமையை ஒவ்வொரு நாளும் நாம் காத்துக்கொள்வோம் சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி